அளிக்கின்றார் அவர்கள் நிலைநாட்டும் தலைவர் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞர் பள்ளிவாசலுடன் தமது உள்ளத்தை தொடர்பு படுத்திக் கொண்ட ஒரு மனிதர் அல்லாஹுவிற்காகவே இணைந்து அல்லாஹுவிற்காகவே பெறுகின்ற இரு நண்பர்கள் உயர் அந்தஸ்திலுள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்கின்ற போது நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று சொல்லும் மனிதர் தம்முடைய வழக்கரம் செய்யும் தர்மத்தை இழக்கரம் அறியாதவாறு ரகசியமாக செய்பவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்துபவர் இதை அபுஹரேரலி இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்